நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பு அலமேலு காளாணியை போக்கக்கூடிய எளிய மருந்து என்னென்னு பார்ப்போம் மருதாணி அரைச்சி விளக்க நெயிலிட்டு காய்ச்சி நல்லா பொறிஞ்சதும் தைல பதமாக்கி அதில் மஞ்சள் தூள் கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி இந்த தைலத்தை பஞ்சில் நினச்சி காளாணி உள்ள இடத்தில் கட்டி வந்தால் காலாணி நீங்கிவிடும் அது இதே தைலத்தை பாத வெடிப்பு உள்ளவங்களும் பயன்படுத்தலாம் மறுக்கல் அதாவது வைரல் வாட்ஸ் உள்ள இடத்துல மறுக்கல் மேலே இதை தடவிக்கிட்டு வந்தாலும் மறுக்கல் உதிர்ந்துவிடும் உடலும் அழகு பெறும் என்னென்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்